ஒருவருக்கு இயலுமா என்று கேட்டார்கள் அப்போது அருகில் இருந்தோரில் ஒருவர் ஆயிரம் நன்மைகள் எப்படி சம்பாதிப்பது என்று கேட்டார் நூறு தஸ்பே ஒருவர் செய்தால் அதாவது அவருக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் அல்லது ஆயிரம் தவர்கள் அழிக்கப்படும் என்று நபி செல்லம் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஆறு ஒன்பது